இறைவனுடைய திருவருளால் குறைவிலா நிறைவு என்கிற தலைப்பிலே நம்முடைய உள்ளத்தை உயர்த்தி கொள்வதற்கும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுகின்ற கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் குறைவிழா நிறைவு என்பது நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை ஆனால் அந்த குறைவிழா நிறைவு என்பது அறியாமையினால் புறத்தே தேடப்படுகிறது பொருளிலும் பொண்ணிலும் போகத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் இன்னும் இதுபோன்ற பல நமக்கு அன்னியமான பலவற்றிலே நாம் இதை தேடிக்கொண்டிருக்கின்றோம் எதை நாம் அடைந்தாலும் அதில் முழுமையான நிறைவை நம்மால் பெற முடிவதில்லை அதில் ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படியாவது அதில் இருக்கக்கூடிய நிறைவை குறைத்து நாம் நிறைவோடு இருக்கிறோமா என்றால் இல்லை அதில் இருக்கின்ற குறைதான் நமக்கு பெரிதாகப்படுகிறது இது தவறு அல்ல குற்றம் அல்ல சில விஷயங்களுக்கு குறைகளை செம்மைப்படுத்திக் கொள்வது நல்லது ஆனால் முழுமையான ஒரு தன்மையை எதிலும் எதிர்பார்ப்பது என்பது அறியாமையின் விளைவே ஆகும் அறியாமையினால் தான் எதிர்பார்க்கிறோம் இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தோம் நேற்று குறைவிழா நிறைவு என்பது நமது உண்மை வடிவம் என்று உபனிஷதங்கள் வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது அது நமக்கு புரியவில்லை அதற்காக நாம் ஆராய்ச்சி செய்கிறோம் குறைவிழா நிறைவு என்பதை ஆனந்தம் என்று அந்த சொல் அந்த விஷயத்தை மாற்றிக்கொண்டு அந்த அந்த சொற்றொடரை மாற்றிக்கொண்டு ஆனந்தம் என்ற பெயரிலே சற்று சிந்தனை பண்ணினோம் குறைவிழா நிறைவு அல்லது ஆனந்தம் என்னுடைய உண்மை வடிவம் என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்ளுவது என் மீது எனக்கு விருப்பம் அன்பு இருப்பதால் பிரியம் இருப்பதால் நான் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானம் செய்தோம் அது ஒரு ஊகம் சாஸ்திரத்திற்கு ஒப்ப சாஸ்திர கருத்துக்கு ஏற்ற ஒரு யூகம் யுக்தி லாஜிக் எங்கெங்கு இன்பம் இருக்கிறதோ அங்கெங்கு அன்பு அல்லது பிரீத்தி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக சொல்லும் பொழுது பொருள்களிலே இன்பம் இல்லை என்பதை யுக்தி நாம் உணர்ந்து கொண்டோம் அது எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திலும் எல்லோருக்கும் ஒரே அளவில் எந்த பொருளும் இன்பம் தருவதில்லை எனவே பொருள்களிலோ மனிதர்களிடத்திலோ எதிலும் இன்பம் என்பது இருப்பது போல் தோன்றுகிறதே தவிர இல்லை யுக்திக்கு இது பொருத்தமாக விளங்குகிறது மகான்கள் பெரியோர்கள் ஒற்றத் துறந்த முனிவர்களாய் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தவின் ஈண்டு இயற்பால பல இன்பம் இடையராது இன்பம் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் முற்றிலும் நீக்கியவர்களாய் இன்பமே உருவானவர்களாய் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்களாய் அவர்கள் ஒன்றும் எதையுமே வைத்துக் கொள்ளாமல் ஒருவிதமான பரிகிரகம் கிடையாது உடைமை பொருள்கள் எதுவும் கிடையாது முற்ற துறந்த முனிவர்களாய் பேரின்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்கள் இதிலிருந்து தெரிகிறது இன்பத்திற்கு புறப்பொருள்கள் எதுவும் தேவையில்லை என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுடைய அனுபவத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது அவர்களுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நமக்கு அந்த அனுபவம் இல்லை என்றாலும் அவர்கள் எதையும் வேண்டாம் என்று முற்ற ஒதுக்கிவிட்டு மிகவும் பேரானந்தத்திலே திளைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் பெரிய எத்தனையோ மகான்கள் உலகப் பொருள்களில் முற்றிலும் பற்றற்றவர்களாய் உள்ளத்திலேயே பேரின்பத்தை நன்கு அணி அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய அனுபவமும் நமக்கு கூறுகிறது பொருள் இன்பத்திற்கு எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இன்பத்தின் பொருட்டு குறைவிழா நிறைவின் பொருட்டு நாம் பொருளை சார்ந்திருக்கிறோம் மனிதர்களை சார்ந்திருக்கிறோம் கணவன் மனைவியை சார்ந்திருக்கிறான் மனைவி கணவனை சார்ந்திருக்கிறான் இருவரும் சேர்ந்து குழந்தைகளை சார்ந்திருக்கிறார்கள் சமுதாயத்தை சார்ந்திருக்கிறோம் அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஒருபடி மேலே போய் கடவுளை சார்ந்திருக்கிறோம் இன்பத்திற்காக வேண்டி நாம் எல்லாவற்றையும் சார்ந்திருக்கிறோம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை நன்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த விஷயங்களை நாம் சார்ந்திருக்கிறோம் இன்பத்துக்காக குறைவிலா நிறைவிற்காக ஆனால் நாம் சார்ந்திருக்க கூடிய எல்லாமே துன்பம் கலந்த இன்பத்தையும் நிறைவை தராத இன்பத்தையும் நம்மை அடிமைப்படுத்தும் இன்பத்தையும் தருகிறதே தவிர உண்மையிலேயே நம்மை அடிமைப்படுத்தாத நம்மை சுதந்திரமாக்குகின்ற நமக்கு முழுமையான நிறைவை தருகின்ற துன்பம் கலவாத இன்பத்தை இவ்வுலகத்திலே எதுவும் நமக்கு தருவதில்லை என்று அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு புரிகிறது பெரியோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து புரிகிறது அப்புறம் உறக்கத்தில் நம்முடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது ஒரு தொடர்பும் இல்லாமல் நாம தினந்தோறும் பொருள்களின் தொடர்பு இல்லாமல் எத்தனை பொருள்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் முற்ற துறந்து விட்டு நன்றாகவே உறங்குகிறோம் தற்காலிகமாக துறந்து விட்டு உறங்குகிறோம் உடல் நினைவு இல்லை நாம் இந்தியன் என்றோ தமிழன் என்றோ நான் ஆண் என்றோ பெண் என்றோ படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ துறவி என்றோ இல்லரத்தான் என்றோ பிரம்மச்சாரி என்றோ மிருகம் என்றோ எந்த விதமான தூங்கிக் கொண்டிருக்கிறோம் நாள்தோறும் இந்த உண்மையும் நமக்கு இறைவனால் புகட்டப்படுகிறது ஆகவே குறைவிலா நிறைவு என்பது நம்முடைய ஸ்வரூப்பம் என்பதை சாஸ்திரங்கள் சொல்லுவதை மறுக்கும் ஆற்றல் நம்முடைய யுக்திக்கோ அனுபவத்துக்கோ இல்லை மறுக்க முடியாது நமக்கு அனுபவமாக இருக்கிறது ஏதோ இன்பம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது நாம விரும்புகிறோம் ஒரு அதிசயம்தான் நேற்றைக்கு நிறைவு செய்யும் பொழுது ஒரு கருத்தை சொன்னேன் அப்படியானால் நமக்கு பொருள் வந்துவிட்டால் இன்பம் தோன்றுவது போல தோன்றுகிறதே சில நேரங்களிலே நீங்கள் சொல்லுவது போல சில காலங்களில் சில நேரங்களில் சில இடத்தில் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிலருக்கு இருக்கிறதே அது எப்படி அது கேள்வி அடுத்த கேள்வி அதற்குத்தான் ஒரு விடை அதுக்கு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உண்மையிலேயே இன்பம் என்பது புறத்திலிருந்து வருவது போல ஒரு தோற்றத்தை தருகிறது என்பது உண்மைதான் ஒரு ஓரளவுக்கு அது உண்மைதான் எப்படி என்றால் நம்முடைய சாஸ்திரங்கள் இதை இப்படி விளக்குகிறது நாம் செய்த நல்வினை பயன்கள் நல்வினைகளுக்கு புண்ணியம் என்று பெயர் நாம் செய்த தீவினைகளுக்கு பாபம் என்று பெயர் இந்த தீவினைகள் நல்வினைகளுக்கு கண்டிப்பாக பயன் உண்டு என்பது நன்றாகவே நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது புண்ணியத்தின் பலன் இன்பம் பாபத்தின் பலன் துன்பம் திருவள்ளுவர் இருவினை இருள் சேர் இருவினை என்றே சொல்லுகிறார் பல இடங்கள்ல இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம் திருக்குறள்ல இந்த இருவினை பயன் இந்த இருப துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த புண்ணியம் வேலை செய்கிற போது மாத்திரம் என்ன நடக்கும்னு கேட்டா ஞாபகம் புண்ணியம் வேலை செய்யற போது மாத்திரம் இதெல்லாம் ஒரு விசித்திரம் ஆராய் ஆராய்ச்சி பண்ணா இந்த புதிர் நமக்கு வந்து ஒரு ஒரு விசித்திரமான அபிப்பிராயத்தை உண்டு ஆச்சரியமா இருக்கும் போயிட்டு இருக்கோமே என்று நமக்கு தோன்றும் ஆதிசங்கர் கீதையில சொல்லுகிறார் சுகத கிரியத்தே ராமா போகா பஷீரே ரோகா எத்யபி லோகே மரணம் துஞ்சதி பாப்பா சரணம் எல்லாருக்கும் தெரியுது முதல்ல இன்பம் மாறி இருக்கு அப்புறம் அது துன்பமா மாறுகிறது தெரியத்தான் செய்கிறது ஆனாலும் யாரும் அதை விடுறதில்லை இந்த இதும் பொருத்தமான பல பாடல்கள் இருக்கிறது இருந்தாலும் நான் இந்த சொல்லுகிறேன் நம்ம அந்த புண்ணியம் வேலை செய்யற போது என்ன பண்ணணும்னு கேட்டா நமக்கு வந்து ஒரு பொருளோ பணமோ பதவியோ படிப்போ என்னவோ ஒன்று நடக்கும் அது நடக்கிற போது என்ன ஆகும்னு கேட்டா அந்த ஒரு பொருள் சூழ்நிலையில இப்போ நான் வந்து ஒரு பொருளை பார்க்கிறேன் எனக்கு பிடித்த பதார்த்தம் ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன் இதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளரை வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறார் சுவாமிஜி வச்சுங்கோ அப்படின்னு கொடுக்குறாரு அப்படி வந்தது தான் அது வந்து இப்படி வந்து கொடுக்குறாரு இதை வச்சுங்கோன்னு கொடுக்குறாரு ஒருத்தர் சரின்னு அதை நான் வாங்கிக்கிறேன் வாங்கின உடனே என்ன ஆகுறது ஆஹா நல்லா இருக்கேன் எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போகலாமே இது வந்து நல்லா மூடி வேறு போட்டு வச்சிருக்கேன் சௌக்கியமாக நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாங்க விபூதி போயிட்டு வாங்க சொல்லிவிடுவோம் அப்ப வந்து இந்த பொருள் கைக்கு வந்த உடனே என்ன தெரியுமா விசேஷம் இது வந்து எனக்கு குறைவிலா நிறைவுலா நிறைவு கொடுக்குமா இது இது யாராவது தூக்கிட்டு போனா தெரியும் யாராவது தூக்கிட்டு போனா தெரியும் போனா கவலை போறதில்லை அதுவே விஷயம் ஆனாலும் கூட இப்ப இது கையில இருக்கு இவங்க கையில் அறுக்கிற போது என்ன ஆகுறதுண்ணா இதை பார்த்த உடனே ரொம்ப கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து புண்ணியம் என்னமோ பண்ணின புண்ணியம் இப்போ வந்து ஒரு வெள்ளி டம்ள ரூபத்தில் வந்து நிற்கிறது ஆச்சா அதை நான் பார்க்குறேன் பார்த்த உடனே இது மனசை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது விசித்திரம் என்னன்னு கேட்டால் இது மனசை வந்து அமைதிப்படுத்துறது நல்லா கவனிச்சுங்க நல்லா அமைதிப்படுத்துறது துன்பமே வடிவான சஞ்சலமே வடிவான திரும்ப திரும்ப சொல்கிறேன் துன்பமே உருவான சஞ்சலமே வடிவான மனம் சற்று அமைதி பெறுகிறது சற்று அமைதி பெறுகிறது அப்படி பெற்ற உடனே நம்முடைய குறைவிலா வடி நிறைவான நம்முடைய உண்மை வடிவான இன்பம் ஆனந்தம் மனதிலே பிரதிபிம்பிக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நல்லா புரிஞ்சுக்கோ கஷ்டமாக தான் இருக்கிறது மனசில் அது பிரதிபிம்பிக்கிறது மனம் வந்து இப்ப அமைதியாக இருக்கும் வெள்ளி பாத்திரம் மன அமைதி மன அமைதியில அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த துன்பமே வடிவான மனமாக இருந்தாலும் அதுல ஒரு விசேஷம் இருக்கு அந்த சத்துவ பிராத்தியம் சொல்லி அது ஒரு நேரம் வர்ற போது அது என்ன ஆகுது இன்பமாகிய நானே என் மனதில் இன்பமாகிய நானே என் மனதில் பிரதிபிம்பிக்கிறேன் பிரதிபிம்பிக்கிற போது என்ன ஆயிடுறது விவேகம் இல்லை குறைவிலான சொற்பொழிவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதனால எனக்கு தெரியல என் மனசுல பிரதிபிம்பம் தோன்றது பியூர் ஆனந்தம் இல்லை அது மனசுல வெள்ளி பாத்திரம் பிளஸ் புண்ணியம் ஏன்னா இது காணாம போச்சுன்னா பாபம் ஆயிடும் ஏன்னா என் துக்கத்துக்கு அது காரணம் அதனால இது இருக்கிற போது என் மனசு அமைதியாகிறது அமைதியானவுடன் என்னுடைய இன்பமே என்னுடைய மனதில் என்னுடைய இன்பமே சொல்லக்கூடாது இன்பமாகிய நானே மனதிலே பிரதிபிம்பிக்கிறேன் அப்படி பிரதிபிம்பிக்கிற போது நான் என்ன நினைச்சுக்கிறேன் நான் நினைச்சுக்கிறது என்னுடைய நினைப்பு என்னன்னா எனக்கு இந்த வெள்ளி டம்ளர் இன்பம் தருகிறது தருகிறது அப்புறம் வந்து எனக்கு யாராவது நிறைய பணம் கொடுத்தா இன்பம் தருகிறது யாராவது மாலை போட்டா இன்பம் தருகிறது இந்த லாஜிக்கலா அப்ரோச் பண்ற போது சில சமயம் எல்லாம் புரியல மாதிரி இருக்கும் இந்த சென்ட் வியாபாரிக்கு அதை தெரியும்ல அவன் இருக்கிற வரைக்கும் வாசனை அடிக்கும் அந்த பக்கம் போனானா வாசனை போய்டு அப்படி இருக்கக்கூடாது நீங்கள்லாம் நான் இது உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணலை டீச் பண்றேன் ஐ எம் நாட் அட்வைசிங் யூ நான் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லவில்லை கற்றுக் கொடுக்குறேன் அறிவுரை என்பது வேறு கற்றுக் கொடுப்பது என்பது வேறு அதனால இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பேர் நீங்கள் சொல்ல போகிறீங்க சரியா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க அது நம்ம பேரை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால தெரிஞ்சுன்னு சொல்லுங்க அதனால் இந்த மனசை வந்து மனசில் வந்து இந்த நம்ம ஆனந்தமே ஆகிய நான் அந்த மனசில் நான் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆனவுடனே நான் தப்பா என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இதுல இருந்து இன்பம் வர்றதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறேன் இப்படியே ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை பிறவியில இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அநேக ஜென்ம அதனால நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பகூ நாம் ஜென்ம நாம் எத்தனையோ ஜென்மாவில இதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு அப்புறம்தான் தெரிகிறது எப்படியோ தப்பித்தவறி நல்ல ஒரு குரு கிடைச்சு நமக்கு இந்த உண்மை புரியுது அதுக்கு பல பிறவியில புண்ணியம் பண்ணிருக்கணும் நமக்கு வந்து மனிதப் பிறவி கிடைக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் வர்றதுக்கும் அதை ஒழுங்காக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கும் மூணுக்கும் ஸ்பெஷலாக புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கணும் மனித பிறவிக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறதே ரொம்ப அபூர்வம் அப்படியே மனித பிறவியில் புண்ணியம் பண்ணிருந்தாலும் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றணும் இந்த வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்முடைய குறிக்கோள் குறைவிழா நிறைவை பெறுவது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதுக்கு வழி என்னென்னு தெரியணும் அதுக்கு ஒரு குரு வேணும் அந்த குரு சரியாக நம்மளை கா வழி காட்டித்தரணும் எல்லாத்துக்கும் நிறைய புண்ணியம் வேணும் அதை கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன் இப்போ இந்த இன்பம்ங்கிறது நமக்கு புரிய நமக்கு வந்து நாமே இன்பமாக இருக்கிறோம் மனசில் அது பிரதிபிம்பிக்கிறதுன்னு சொல்கிறேன் இதுக்கு இன்னொரு உதாரணம்னு சொன்னால் அவங்க மனசில் நல்லா புரியும் அதுக்கு பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு சான்று என்னன்னா இந்த நாய் வந்து எலும்பு துண்டை கடிச்சு சாப்பிட்ற உதாரணம் ஒட்டகம் முள்ளுச்செடியை சாப்பிட்டு அதனால வர்ற உதாரணத்தை சொல்றாங்க முள்ளு செடியை சாப்பிடற உதாரணம் இந்த நாய் வந்து எலும்பு துண்டை கடிக்கும் எலும்பு துண்டை கடிக்கிற போது அந்த எலும்பு வந்து அதுல ஒன்னும் மாம்சமும் இருக்காது அதுல ஒன்னும் சத்துக்கு ஒன்னும் இருக்காது அது வந்து அது வந்து கடிக்கிற போது அந்த எலும்பு துண்டுல அங்கங்கே ஷார்ப்பா இருக்கிற போர்ஷன்லாம் அதனுடைய உள்நாக்கில் அந்த அன்னப்பகுதியில் அன்னப்பகுதின்னு சொல்றோமே அந்த அன்னப்பகுதி அது அந்த பகுதியில போய் அதுல அந்த மென்மையான பகுதியில குத்தி ரத்தம் வர ஆரம்பிக்கும் அது ரத்தம் வந்த உடனே நான் என்ன நினைச்சுக்கும்னா இந்த எலும்புல இருந்து தான் ரத்தம் வருகிறது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கடிச்சு வாயெல்லாம் புண்ணாக்கி அது வந்து அதுல வர அப்புறம் கடைசியில் அது என்ன ஆகுதோ அது வேற விஷயம் அது மாதிரி கடைசியில் அது செத்து போகலாம் ஏன்னா அப்படி போட்டு கடிச்சா என்ன ஆகுது இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நான் பார்த்தேன் சில வீடுகளில் நாய் வளர்க்குறவங்க வீட்டில் அந்த அதுக்கு எலும்பு துண்டு தான் பிடிக்குங்கிறதுனால அதுக்கு பிளாஸ்டிக்ல எலும்பு துண்டுலாம் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தேன் விளையாட்டுக்கா இந்த குட்டி நாய்க்கு அது வேறு விஷயம் அது மாதிரி அது மாதிரினா நாய் மாதிரி நாய் மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் வாழ்க்கையில் வெள்ளி டம்பளரை கடிச்சு அதனால தங்க வயிறை நகையை போட்டு அதை கடித்து அதனால மனசை அமைதிப்படுத்தி நம்முடைய இன்பத்தையே நாம் சுவைக்கிறோம் நம்ம வந்து எதை அடைஞ்சாலும் என்ன சொல்கிறோம் அப்பாடா இங்கேருந்து நேராக திருப்பதிக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பதிக்கு போகிறோம் திருப்பதிக்கு போகணும் போகணும் போகணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது இதுவும் இந்த இன்னொரு விளக்கம்தான் இது இந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்க ஆசை வந்து பலமாயிட்டே இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயாச்சு போயணும் நான் நல்லதையே சொல்கிறேன் திருப்பதின்னு நீ எதனாலும் எடுத்துங்க அதனால வந்து திருப்பதிக்கு போகணும்னு ஆசை இருக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாமும் நேரத்தை ஒதுக்கி பணத்தை ஒதுக்கி அங்கெல்லாம் முன்ன சொல்லி வச்சு எல்லாம் பண்ணி அங்கே போய் கோயிலுக்கு போய் அங்கே போய் கியூவில் வந்து ரொம்ப நேரம் நின்று அதுக்கப்புறம் வெங்கடாச்சலபதிக்கு பக்கத்தில் இப்படி போன உடனே கோவிந்தநாம சங்கீகத்தனம் கோவிந்தா கோவிந்தான்னு கண்ணு மூடி வெங்கடாதிபதிக்கு முன்னாடி நல்லா கண்ணை மூடி அப்ப அதுக்குள்ள ஜரகண்டையும் தூக்கி விடுறோம் நம்ம வந்து ரொம்ப ஆவலோட இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே போன உடனே அதுதான் வேறு ஒண்ணு இல்லை அந்த ஒரு நிறைவு காப்ப அந்த ஆசை அடங்கிடுச்சு ஆசை நீங்கிவிட்டது ஆசை தோன்றிவிட்டது ஆசை தோன்றி இருப்பதால் துன்பமாக இருக்கிறது ஆசை நிறைவேறும் வரை துன்பம் நீடிக்கும் ஆசை நிறைவேறிவிட்டவுடன் துன்பம் நீங்கிவிடும் அப்புறம் நமக்கு அந்த இடத்துல அந்த மனசு அமைதியா இருக்கா அந்த இடத்துல நம்முடைய ஆனந்தம் மனசுல பிரதிபிம்பிக்கிறது அதனச்சுட்டோம் வெங்கடாஜலபதியினால் என் மனசுல ஆனந்தமா இருக்கு பாட்டை படிக்கிறதுனால எனக்கு ஆனந்தமா இருக்கு இதெல்லாம் நல்லது தப்பே கிடையாது தர்மமான பொருள் ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறது தப்பே கிடையாது அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல இந்த குறை நிறைவுக்கு இன்னொரு பேரு ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் பூர்ணானந்தம் சுத்தானந்தம் அத்வைதானந்தம் நித்தியானந்தம் சதானந்தம் சொல்றோமே இந்த ஆனந்தம் தான் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மனசு வேண்டியிருக்கு நீங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னும் வேண்டாம் அறிவு போரும் நான் இன்பமாகவே இருக்கிறேன் அதனால மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா இன்பத்தை புல பொருள்களிலே தேடுக புலன் புலன்களிலே தேடுகிறார்கள் அதாவது கண்களால் பார்த்து இன்பம் துய்ப்பது காதுகளால் கேட்டு இன்பம் துய்ப்பது மூக்கால் முகர்ந்து இன்பம் துய்ப்பது நாக்கால் சுவைத்து இன்பம் துய்ப்பது அப்புறம் வந்து கற்பனையிலே இன்பம் துய்ப்பது அப்புறம் வந்து இப்படியே ஒன்று பாட்டுப்பாடி இன்பம் துய்ப்பது பஜனானந்தம்னு பேர் இதுக்கெல்லாம் விஷயானந்தம்னு பேர் விஷயானந்தம் அப்புறம் வந்து உணர்ச்சிகளை எல்லாம் பயன்படுத்தி அப்படியே கற்பனைகளை பண்ணி மலையே நதியே ஆகாயத்தை அப்படியே நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் மனசுல கற்பனை பண்றது கண்ணால பார்த்தா விஷயானந்தம் மனசில் கற்பனை வந்தா கற்பனானந்தம் அப்படி பண்றோம் பஜனை பாடி ஆனந்தமா இருக்கணும்னா பஜனானந்தம் அது அப்படியே ஒன்று எல்லாமே நம்ம பண்றதெல்லாம் மைண்டை குவாட்டிடியூடு பண்ற வேலை நமக்கு வந்து என்ன ஆகிடுது ஆசை உண்டாகிறது அப்புறம் அந்த அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம் நிறைய செயல்படுறோம் அப்படி செயல்பட்டவுடனே ஆசை அடங்குகிறது ஆசை அடங்கினவுடனே அந்த இன்பம் வெளிப்படுகிறது ஆசையை தோன்றுகிறது ஆசை அடங்குகிறது இன்பம் வெளிப்படுகிறது ஆசை தோன்றுகிறது ஆசை அடங்குகிறது இன்பம் வெளிப்படுகிறது இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கு இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் இதுதான் நடந்துக்கிட்டு சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருமானு எனக்கு தெரியாது நானாகவே இந்த சந்தேகத்தை கிளப்புறேன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சில பேர் கே இந்த இதில் வந்து நிறைய இந்த இந்த சப்ஜெக்டை பேசுகிற போது நிறைய பேர் இந்த சந்தேகத்தை கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நிறைய நம்மளுடைய சாத் கைவல்ய நவநீதம் கைத்திரிய உபனிஷத் இதெல்லாம் வந்து ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டே மிக அற்புதமாக பேசுகிறது நாம் எதை விரும்புகிறோமோ வாழ்க்கையில் அது எங்கே இருக்குன்னு அழகாக சொல்லி கொடுக்குறது அந்த இன்பம் எதை நம்ம வாழ்க்கையில விரும்பிட்டு இருக்கோமோ அதை விரும்புறோம்னு கூட தெரியல நமக்கு அதான் விஷயம் பெரிய கவலை கஷ்டம் நம்ம வந்து பணத்தை விரும்புறோமா இன்பத்தை விரும்புறோமான் யாருமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளவு விவேகம் நிறைய பேருக்கு கிடையாது பணத்தை விரும்புறோமா இன்பத்தை விரும்புறோமான்னு கேட்டோம் பணத்தின் மூலமாக நான் இன்பத்தை விரும்புகிறேன்னு நிறைய பேருக்கு இந்த அறிவே கிடையாது இருந்திருந்ததுன்னா விசாரம் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க பணம் தான் இன்பம் நினைக்கிறாங்க பணத்தின் மூலமாக நான் இன்பம் அனுபவிக்க விரும்புகிறேன் எனக்கு வந்து முதல்ல பணம் லட்சியமா இருக்கலாம் ஆனா பணத்தை நான் வந்து இன்பத்துக்கு பணத்தை கொடுத்து நான் டிவி வாங்கி டிவியை போட்டு நான் இன்பம் அனுபவிச்ச போறேன் ஆனா எனக்கு வந்து இன்பத்துக்கு சாதனம் எது மனம் நல்லா புரிஞ்சுங்க இன்பத்துக்கு கருவி எது மனம் மனத்துக்கு கருவி எது பொறிகள் பொறிகளுக்கு கருவிகள் எது புலன்கள் புலன்களுக்கு கருவி எது பொட்டி இந்த புலன்களுக்கு பொறிகள் விஷயங்கள் அதுக்கு அதுக்கு கருவிகள் எது பணம் பணத்துக்கு கருவி எது வச்சுப்போம் உழைப்பு உழைப்புக்கு காரணம் என்ன ஆசை ஆசைக்கு காரணம் என்ன நிறைவின்மை நிறைவின்மைக்கு காரணம் என்ன அறியாமை புரியுதா அறியா இப்படி போயிட்டு இருக்கு நான் அனுபவிக்கிற இன்பம் இங்க அனுபவிக்க விழும்புற இன்பம் இங்க இருக்கு ஆனா வந்து இது எங்கெல்லாம் இப்படிலாம் சுற்றுறது பாருங்க இத உக்காந்து பொறுமையா யோசிக்க வேண்டாமா இது தெரியாமையே நம்ம வாழ்நாள் முழுவதும் ஊரூரா தேடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அதனாலதான் பெரியவங்களாம் நம்மளை பார்த்து குழந்தையான்னு நினைக்கிறாங்க மகான்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பெரியாலும் குழந்தைதான் அறிவில்லாதவர்கள் எல்லாம் குழந்தைதான் பக்குவமற்ற அறிவு உடையவர்கள் அறிவில்லாதவர்கள் மற்றவங்களெல்லாம் அவங்க குழந்தைங்களா தான் நினைக்கிறாங்க உலகத்துல வந்து பணத்தாச பதவி ஆசை பொருளாசை புகழாசை பிடிச்சி அலையிறவங்களை எல்லாம் அவங்க குழந்தைங்களா நினைக்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய குழந்தை தனத்தை பார்த்து ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய பார்க்கிறோம் அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பம்பரத்துக்கும் கெட்டி புல்லுக்கும் என்னெல்லாமோ சாமான் இருக்கு கோலி குண்டுக்கும் விளையாட்டு பொருட்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏங்குகிறது அந்த குழந்தைகள்லாம் அதுக்காக சண்டை போடுகிறது பேசுகிறது எல்லாம் நடந்துகொண்டிருக்கு நம்ம அதை பார்க்கற போது எல்லாம் குழந்தைகள் நம்ம நம்மளுடைய கோணத்துல பாக்குற போது அதற்கு இன்னும் பக்குவும் இல்லை அதை ரொம்ப உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க வந்து என்னை பார்த்து குண்டங்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க திருப்புராத்தூர்ல ஒரு ஒரு பையன் போய் பெரிய சித்பானந்த சுவாமிகிட்ட சொன்னாங்க சுவாமி என்ன ரொம்ப குண்டன்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறான் இருந்தா நிஜமாவே போயிட்டா நம்ம வந்து இதெல்லாம் இந்த குழந்தைங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்களெல்லாம் நமக்கு பார்க்கற போது குழந்தைங்க அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை வந்து பெரிய விஷயமாகவும் நம்ம நினைக்கிறது இல்லை அதே மாதிரி மகான்கள் எல்லாம் இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி பதவி புகழ் பெருமை நிலையில்லாத உலக வாழ்க்கையில பெரும்பற்று இதுல எல்லாம் இருக்கிறத பார்த்தா அவங்க வந்து பாவம் நினைக்கிறாங்க பாவம் அறியாமை சொன்னா புரியவா போறது சொன்னா புரியவா போறது என்ன அவங்க அதுல ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ இதெல்லாம் உன் வாழ்க்கையில நீ இதெல்லாம் நினைக்கிறீ இதெல்லாம் உண்மை அல்லப்பா சொன்னா புரியவா போறது அதனால என்னன்னா அதை பத்தி அவங்க கவலையும் பெறது எப்படி இந்த குழந்தைங்க வந்து விளையாடி அடிச்சுக்கிறது பத்தி பெருசாவை நினைச்சுக்கிறோம் அதை பத்தி அவங்க நினைக்கிற ஆனாலும் கருணையோடு அவ்வப்பொழுது நாம அழும் பொழுது நம்ம குழந்தைங்கலாம் ரொம்ப அழுது கவலைப்படாது உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன் இல்லாத கடையா பார்த்து பாய்ந்து வந்து கொடுத்துடுறேன் சொல்றோம் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிடுறோம் குழந்தைக்கு சமாதானம் சொல்றோம் அது மாதிரிதான் பெரியவங்களும் நம்மெல்லாம் ரொம்ப அழுகுறோம் போய் பெரியவங்கள்ட்ட குருநாதா நீங்கள்தான் கெதி அப்படின்னா அவர் கவலைப்படாது நான் வாங்கி இவ்ளவு வாழ்க்கையில பார்த்து இத்தனை அனுபவத்தை பெற்றும் அறிவில்லையா என்ன நிறைய பேருக்கு இந்த உண்மையே தெரியறது இருக்கட்டும் இதெல்லாம் அப்புறம் பேசுவோம் இன்னும் இருக்கு இது முடியாது இது தொடர்கதை ஆனா இப்ப நம்ம இன்னொரு விரும்புறேன் அப்பன்னா அவங்க மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்ப நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேப்பாங்க அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம யாருக்கும் நம்ம பேர்ல வெறுப்பு கிடையே கிடையாது நம்ம உடம்பு மேல வேணா வெறுப்பு வரலாம் நம்ம மனசு மேல வேணா கோபம் வரலாம் உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்றோமே தவிர நான் சரியில்லை சொல்றோம் உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்றோமே உடல் நலம் இல்லை அப்படின்னு சொல்றோமே தவிர மனநலம் இல்லைன்னு சொல்றோம் இந்திய ஸ்ரீலங்கால போனீங்கன்னா உங்களை அடிக்கடி தரிசிக்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுதும்பாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி பேசுறது இல்லை நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லுவோம் நம்ம ஆனா அவங்கெல்லாம் கூட அந்த ஸ்ரீலங்கா பீப்புள் என் மனம் சொல்லுது என் மனம் சொல்லுது அது ரொம்ப சர்வசாதாரமா யூஸ் பண்ணுவாங்க நமக்கு அது தெரியாது அதனால அவங்களுக்கு அவங்களை நம்ம உடல் நலம் சொல்றோம் அவங்க வந்து மனம்ங்கிறதையும் தனியா தனியா பிரிக்கிறாங்க இது நம்ம கலாச்சாரத்திலேயே இருக்குது ஐ ஆம் நாட் வெல் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்றோம் ஆனா தமிழ்ல சொல்ற போது நான் சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ்ல சொல்ற போது எனக்கு உடம்பு சரியில்லை என் உடம்பு வேறு நான் சில பேருக்கு வாழ்க்கையில துன்பம் தாங்க முடியாமல் வரும் பொழுது அவர்கள் வந்து உடம்பை நீக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களை நீக்கவில்லை தங்களுடைய உடலைத்தான் நீக்க விரும்புகிறார்களே தவிர அவர்களுக்கு உடம்பு இன்பம் கொடுத்தால் உடம்பை வைத்துக் கொள்வார்கள் வெள்ளி டம்ளரை போல உடம்புக்கு இன்பம் கொடு உடம்புக்கு இன்பம் கிடைக்குமா உடம்பினால் இன்பம் கிடைக்குமானால் உடம்பை வைத்துக் கொள்வார்கள் யோகி கூட மனச அடக்கணும்னு நினைக்கிறார் அவருக்கு மனசு துன்பமா இருக்கிறதுனால அடக்கணும்னு நினைக்கிறார் அப்ப மனசுங்கிறது உடம்புங்கிறது வந்து நம் உடைமை பொருள் நாம் வேணும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அப்பவும் கூட தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறான் நான் செத்துட்டா நான் செத்துட்டான் இந்த உடம்ப அழிச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம் அப்பவும் பின்னி பிணைஞ்சிருக்கு அந்நியன்னு அத்தியாசம்னு நாங்க சம்ஸ்கிருத சொல்லுவோம் ஒன்னு ஒன்னு வித்தியாசம் தெரியாம ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கான் கயிறுக்கும் பாம்புக்கும் வேறுபாடு தெரியாமல் சிப்பிக்கும் வெள்ளிக்கும் வேறுபாடு தெரியாமல் தனக்கும் தன்னுடைய உடலுக்கும் உள்ள வேற்றுமை தெரியாமல் உடலே துன்பத்துக்கு காரணம் என்று தவறாக கருதி அந்த உடலை நீக்கி விட்டால் நான் நிம்ப நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறான் அப்பவும் அவன் அவன் அறியாம தான் வேறுங்கிற அறிவு அவனுக்கு இருந்துட்டு தான் இருக்கு அது இங்கே ஒரு பக்கம் இருக்கு அது சரியா தெரியறதில்லை அவனுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய மாயதான் நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஏதாவது நம்ம ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்க அந்த ஸ்வீட்டை யாரோ கொடுத்துருக்காங்க வீட்டில் வச்சுருக்கோம் அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம சாப்பிடலான்னு நினச்சி போகிற போது பார்த்தா அதில் எறும்பல்லாம் இருக்குது முழுக்க முழுக்க அந்த ஸ்வீட்டு முழுக்க எறும்பு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் அந்த எறும்பு இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த எறும்பல்லாம் ஊதுறேன் எறும்போடு சாப்பிடுவோமா நம்ம ஒன்று சைனாவில் பிறக்கலை அதனால் நம்ம நம்ம ஊரில் நாம் எல்லாரும் வந்து நம்ம அதை அதெல்லாம் ஊதிட்டு அந்த எறும்பல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் ஆனா சில சமயம் முழுக்க முழுக்க எறும்பாவே இருந்தது என்ன பண்ணுவீங்க அத வெறுப்பு வெறுத்து போய் எரியல நீங்க அது மாதிரிதான் உடம்பு இந்த உடம்பு பயன் கொடுத்தா இதை நம்ம அனுபவிக்க தயாரா இருக்கும் இந்த ஜிலேபியோ மைசூர் பாகோ மற்ற பொருளை போலும் இது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அது மாதிரிதான் இது இதுவும் முழுக்க முழுக்க பிரச்சனையா இருந்ததுன்னா விரும்புறோம் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் கூட தங்களை தாங்கள் உண்மையில் நேசிக்கிறார்கள் தங்களை நேசிப்பதற்கு காரணம் தங்களை தாங்கள் நேசிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அது இயற்கையாக இருக்கு தங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் தாங்கள் ஆனந்தமாக இருப்பதால் தாங்களே இன்பமாக இருப்பதால் இது ஒரு விஷயம் அதனால தற்கொலைங்கிறது வந்து நீங்க சமாதானம் கிடையாது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்பாங்க சுவாமி வரும்பொழுது அது புண்ணியம் வேலை செய்யற போது மன அமைதிப்படுகிறது மன அமைதிப்பட்ட உடனே நம்முடைய ஆனந்தமே நம்முடைய வடிவமான நம்முடைய ஆனந்தமே அதுல பிரதிபிம்பிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னு சொல்லுகிறீர்கள் துன்பத்துக்கும் இதே கதை தானே அப்படி சொல்லலாமே அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம் துன்பமும் கூட பாபம் வேலை செய்யும் பொழுது மனம் சஞ்சலப்படுகிறது அந்த பிரதிபிம்பம் நீங்கி விடுகிறது அதுவும் பொருந்தாது ஏன்னா மனம் நம்முடைய மத நூல்களின் படி துன்பமே வடிவானது மனம் அனுத்த ஜட துக்க பொய்யானது உணர்வற்றது உயிரற்றது அது மட்டுமல்ல அது துன்பமே வடிவானது ஆகையினால துன்பமும் ரிஃப்ளெக்ட் ஆறது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தூக்கம் தூக்கத்தினுடைய அடிப்படையை சிந்திக்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்திலே நம்முடைய மனம் ஒடுங்கி இருக்கிறது இன்பம் மட்டுமே எஞ்சி இருக்கிறது மனம் வேலை செய்யும் பொழுதுதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது மனம் ஒடுங்க இருக்கிற உறக்கத்திலே இன்பம் மட்டுமே அதுக்கு பேர் நாங்க புரிஞ்சுக்க முடியும் எப்படி இப்ப இங்க வந்து இருக்கு நிறைய வெளிச்சம் இருக்கு இந்த வெளிச்சம் வந்து பியூர் லைட்ட நீங்க பார்க்க முடியாது ஆக்சுவலா நீங்க பார்க்கறதெல்லாம் இப்ப எல்லாம் பிரதிபிம்பம் தான் உண்மையான இதை நீங்க பார்க்க முடியாது இப்ப என்ன எனக்கும் மைக்குக்கும் இடையில இருக்கிற வெளிச்சத்தை நான் புரிஞ்சுக்கத்தான் முடியும் நான் கையை நீட்டினா அங்க இருக்கிற வெளிச்சத்தை வெளிப்படுத்தலாம் வெளிச்சத்தை வெளிப்படுத்தலாம் இப்ப இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு நான் கையை நீட்டுற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற வெளிச்சம் அனுபவிக்கப்படுறதில்லை புரிந்து கொள்ளப்படுகிறது கையை காற்ற போது வெளிச்சம் கையில் வெளிப்படுகிறது விளங்குகிறது அதுபோலத்தான் குறைவிலா நிறைவு உள்ளத்தில் வெளிப்படுகிறது சில காரணங்களால் விளக்க முடியாதவைகளாக இருக்கின்றன அதைத்தான் பெரியோர்கள் மாயை என்கிறார்கள் ஆச்சரியம் என்கிறார்கள் புரியாத புதிர் என்கிறார்கள் புரியாத புதிர் என்பதை புரிந்து புரியாத புதிர் புரியாத புதிராகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புரியாத புதிரை ஒரு நாளும் விடுவித்து விடவே முடியாது புரியாத புதிரை ஒரு நாளும் விடுவித்து விடவே முடியாது அதற்கு விடை கிடையாது என்பதுதான் விடை அதோடு நிறுத்திக்கொள்வது அறி புத்திசாலித்தனம் அறிவுடைமை நான் சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அப்ப இதை இந்த அளவில் நான் இதை நிறைவு செய்கிறேன் இந்த ால் விவேகம் நமக்கு இல்லை இப்ப ஒரு யோகி கூட விஷயத்தையும் சொல்லிடுற ஒரு யோகி என்ன பண்றார் கட்டுப்படுத்துறார் ஒழுங்கு கொண்டு வர்றார் அப்பவும் கூட அவர் இன்பமா இருக்குன்னு நினைக்கிறார் ஆனந்தமா இருக்குன்னு நினைக்கிறார் கடவுளை தியானம் பண்றோம் இதெல்லாம் தர்மமான ஆனந்தம் தப்பே கிடையாது ஆனாலும் தத்துவத்தின்படி வேதாந்த தத்துவத்தின்படி அந்த யோகத்திலே அனுபவிக்கப்படுகின்ற இன்பமும் கூட அதிகமான இன்பம் என்று சொல்லலாமே தவிர அதுவும் பிரதிபிம்ப இன்பமே ஒரிஜினல் ஆனந்தம் இல்லை என்றுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணணும் நல்லதுதான் கடவுளை உள்ளத்துக்குள்ள நினைச்சு மனசை அமைதிப்படுத்தி இன்பத்தை நம்முடைய இன்பத்தை கொண்டு வருது தர்மமான வழி பணத்தை பறிச்சு இன்னொருத்துல கொலை பண்ணி அக்கிரம நிக்க காரில் வரும்போது ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு ஓடிட்டுருக்கான் வேகமா வெகு வேகமாக ஓடுறான் யாரையும் எங்கே அவங்கிறான் அவனை பார்த்தான் நம்மளை வெட்டிட்டு தான் போடுறேன் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருந்தது அந்த ரோடில் சின்ன பாலத்துக்கிட்ட வரும்போது பார்க்கறேன் நம்ம டிரைவர் அப்படியே நின்றுட்டார் வேண்டிய ஆன்னு பார்த்தேன் அப்படியே ஓடுறான் யாரையோ போய் பிடிச்சி போக போடுறான் அவனுக்கு அதில் ஒரு போய் வெட்டி அவனுக்கு திருப்தி போயிருக்க என்ன ஆச்சோ தெரியாது அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஆனந்தம் இவர் அதெல்லாம் வந்து அதர்மம் அப்படிலாம் பண்றதுங்கிறதுக்காக சொல்ல போனேன் இது நான் என்ன பண்றார் மனசை கட்டுப்படுத்துறார் எப்ப பார்த்தாலும் இறைவனை தியானம் பண்றார் பண்ணி பண்ணி மனசுல வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் ரொம்ப ஆனந்தமா பாடுறார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லது பரம உத்தமமான சுகம் இருக்கக்கூடிய விஷயானந்தம் இருக்கக்கூடிய பிரதிபிம்பானந்தங்களிலெல்லாம் அது உத்தமமான ஆனந்தம் ஆனா அது உடலோடு இணைந்து அனுபவிக்கப்படுகிறது உடலில் இருந்து கொண்டு உடலை மறந்து உடலிலே இன்பம் உடலிலே இருந்து கொண்டு உடலை மறக்க செய்து மனதை மறக்க செய்து ஒழுங்குபடுத்தி அதிலே அனுபவிக்கின்ற இன்பம் அது நியாயம்தான் தப்பு கிடையாது ஆனால் வேதாந்த தத்துவத்தின்படி அந்த இன்பமும் முழுமையான இன்பம் அல்ல முழுமையான இன்பம் என்பது ஒருபொழுதும் அடையப்படுவதல்ல ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில் அடையப்படுவது அல்ல நாம் குறைவிழா நிறைவை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதும் நாம் குறைவிழா நிறைவாகவே இருக்கிறோம் நாம் அழுது கொண்டிருக்கும் பொழுதும் நாம் ஆனந்தமாகத்தான் இருக்கிறோம் அழுது கொண்டிருக்கும் பொழுதும் நாம் ஆனந்தமாகத்தான் இருக்கிறோம் ஆகையினால் இன்பம் குறைவில்லாத இன் நிறைவு என்பது ஒருபொழுதும் யோகத்திலும் கூட அடையப்படுவது அல்ல சமாதியிலும் கூட நிர்விகல்பக சமாதி என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிற உயர்ந்த சமாதியில் அனுபவிக்கப்படும் இன்பமும் அல்ல என்பதே கருத்து ஆனால் அதெல்லாம் நீங்க மறுக்கல நான் மறுக்கல அது வேணும் ஆனா அறியாமையில் ஊறி இருக்கின்றவனுடைய உள்ளத்திலும் அந்த குறைவிலான் நிறைவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே இறைவனை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகிறார் திரு மாணிக்க உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் எனக்கு நிம்மதியே இல்லையாட்டு இருக்கேன் யாரு நானு நிம்மதியே உருவான நான் அருமை அறியாமையினால் நிம்மதி நிம்மதி என்று புலம்புகிறேன் அழுகிறேன் ஓடுகிறேன் ஆனால் நிம்மதி கிடைக்காததாக தோன்றுகிறது இது எப்படி இருக்குன்னா தங்கழுத்திலேயே ஒருத்தம் மாலையை போட்டுக்கிட்டு கேட்டிருக்கீங்கள அந்த கழுத்து நான் ருத்ராட்சம் போட்டுருக்கேன் அந்த ருத்ராட்சால எங்கேயோ தெரியாம பின்பக்கம் போயிடுச்சு நான் திடீர்னு தேடிக்கிட்டே இருக்கேன் எல்லா பக்கமும் தேடுறேன் சில சமயம் இந்த கண்ணாடியவே தேடுவாங்க சில பேர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணாடியை தேடுவாங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அப்ப கண்ணாடி கண்ணுலயே இருக்கு ஆனாலும் கண்ணாடியை தேடிட்டே இப்ப கண்ணாடி வந்து இரு கண்ணோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க தேடுவீங்களோ தேடினா அப்புறம் திரும்பவும் ரெண்டு கண்ணாடி போடணும் இல்ல உள்ளுக்குள்ள வேற ஸ்பெஷலா கண்ணாடி போடணும் அதனால இந்த கண்ணாடியை வந்து தேட ஆரம்பிச்சா அப்புறம் எப்படி இருக்கும் நிறைய பேர் தன்னுடைய கழுத்துல போட்டிருக்கிற மாலைய தானே எங்கேயோ வச்சுட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தேடி பாக்குற போது கடைசியில யாரா சொல்றாங்க என்னத்தை தேடுற முதல்ல இப்ப சொல்லு அப்படின்னா கழுத்துல மாலையை போட்டுருந்தேன் காணோம் அப்படின்னா உங்க அளத்துலேயே தான் இருக்கு நல்லா பாரு ஓ ஆமா அப்படின்னு நான் சொல்லிட்டு வழி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது ரொம்ப நல்லா இது ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நாங்கள் ஒரு யாத்திரை போயிருந்தோம் போயிருந்த போது ராத்திரி நேரம் என் பைக்குள்ள இருந்து நான் ஒரு டார்ச் லைட்டை எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுக்காக வேண்டி நான் டார்ச் லைட்டுக்காக வேண்டி என் பைய திறந்து டார்ச் லைட்டை தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது பைக்குள்ளே ஒருத்தர் வந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரிதான் பாத்தீங்களா எவ்வளவு விசித்திரம் பாருங்க அப்புறம் நமக்கு வந்து அசவி வழியுது நம்முடைய நம்மளே நம்மள நினைச்சு சிரிச்சுக்கிறோம் நம்ம பண்ண தப்ப அது மாதிரிதான் வேற ஒண்ணும் இல்லையா விழிப்பு கனவு உறக்கமா சிவபெருமான் கடைசியில எல்லா ஆயத்தங்கள்லாம் பெருசா பண்ணாரே தவிர போர் புரியல சிரிச்சாரம் எல்லாம் போயிடுச்சான் அது மாதிரி நமக்கும் சொற்பொழிவு வந்த உடனே குறைவிழா நிறைவு நீரே அப்படின்னு சொன்ன சிரிப்பு தான் வருகிறது சிரிப்பு ரெண்டு விதமா இருக்கும் புரியலேன்னு ஒரு சிரிப்பு வரும் என்னமோ சொல்றீங்க அப்படின்னு புரிஞ்சதுனால சிரிப்பு வரும் புரிஞ்ச சிரிப்பு வரும் நமக்கு எவ்வளவு மட்டா முட்டாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா இவ்வளவு இவ்வளவு பெரிய உண்மை இது யுக்தி இருக்கு சாஸ்திரத்துல சொல்லி அனுபவத்துல இருக்கு ஏதோ இல்லாத ஒண்ண சொல்லலை நம்ம அனுபவத்துல நம்மயமா இருக்கிற விஷயத்த பேசிட்டு சுவாமி அதனால இது எவ்வளவு பெரிய சத்தியம் ஆச்சரியமா தான் இருக்கு நாமே இந்த ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்காததுனால என்ன ஆயிடுச்சு இனிமேதான் வேற விஷயத்துக்கு வர இந்த புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால் நாம என்ன பண்ணிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கும் எவ்வளவு வந்தாலும் அழுகிறோம் எத்தனை வந்தாலும் திருப்தியே இல்லை எல்லாம் எப்ப பார்த்தாலும் சில பேர் ஜோசிய புசத்தை கையில வச்சுட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இது சில பேர் இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஏற்கனவே இவங்க சுகமா தான் இருக்காங்க ஆனா இருக்கிற சுகம் போர்லையாம் இன்னும் வேணுமா அதுக்காக வேண்டி இம்ப்ரூவ் பண்றார் இதுக்கு கேட்டால் என்ன சொல்றாரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சுவாமி முன்னேறுவதுன்னா உங்களுக்கு தெரியுமா முன்னேற்றம் என்றால் என்ன முன்னேற்றம் என்ற சொல் சொல்லின் பொருளை நன்றாக விளக்கவும் அப்படின்னு கேட்டா முன்னேற்றம்னா முன்னேற்றம் என்னன்னா திருப்தி இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் ப்ரோக்ரஸ் நீங்க என்னாலும் என்ன அர்த்தம் லட்சியம் முன்னேற்றம் என்பதனுடைய இலக்கணம் யாது முன்னேற்றம் ஜனங்களுடைய நான் சொல்லிடுறேன் வேற ஒண்ணும் இல்லை முன்னேற்றம் சொன்ன வசதியாக வாழ்வது முன்னேற்றம் என்கின்ற பொருளுக்கு எப்பொழுதும் வசதியாகவே இருப்பது மெட்டீரியல் சக்சஸ் எலோன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக வேண்டி எல்லாம் வந்து சௌகரிய உண்டு பண்ணிக்கிறாங்க இது வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் சக்சஸ் தான் நினைச்சுட்டு இருக்காங்க இன்டர்னல் சக்சஸ் உள்ள நிறைய தகராறு எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறேன் நிறைய பேர்கிட்ட அமெரிக்காவில எல்லாம் ஹஸ்பண்டுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒய்புக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒய்புக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம அவங்களுடைய கல்ச்சரை பத்தி நம்ம கல்ச்சரை பத்தி இப்போ நல்லா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்ப வந்து பாக்குற போது இவங்க ரெண்டு பேரும் எட்டரை மணிக்கு சைக்காலஜிஸ்ட் பேசியாக இவங்க ரெண்டு பேரும் இருக்கோ இல்லையோ சைக்காலஜி குறைவா கிடையாது ஒரு ஒருத்தட்டி இருக்கிற கார் வந்து நம்ம ஊர் ரூபாய்க்கு ரெண்டு கோடி ரூபாய் கூட பெறும் ஆனா வந்து மனசுல ஆயிரத்தி எட்டு உழைச்சல்கள் ஒரே ஸ்ட்ரெஸ் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா சில சாமியார்கள் எல்லாம் இப்ப வந்து வச்சுருக்கோம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா என்னன்னா காலம்புற ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தியான கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சுரு சௌரியம ஏன்னா நிறைய பேர் பாவம் ஏற்கனவே ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க மன உளைச்சலால துன்புறுகிறார்கள் சாமியார்கள் எல்லாம் கருணை இறக்கத்தோட வந்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வந்து நீங்கெல்லாம் வந்து தியானம் பண்ணலாம் வாங்க ஒரு மியூசிக்க போட்ட உடனே ஜங் ஜங் ஜங் ஜங் ஜங் ஜங் குதிக்கிறாங்க நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற பக்கத்துல இருக்க ஆமா இத்தனால குதிச்சானே என்ன இருக்குன்னா நீங்கள் தியானம் செய்தால் நீங்கள் வேலை நன்றாக செய்வீர்கள் வேலை நன்றாக செய்தால் உங்களுக்கு செல்வம் பெருகும் செல்வம் பெருகினால் நீங்கள் வசதியாக வாழலாம் தியானத்துக்கும் செல் வசதிக்கும் கனெக்ஷனை பாருங்க மேலும்ருப்புடர் போடாமலேயே சிகப்பாகி விடும் திரும்பவும் சொல்ல வேண்டியதான் ஆன்மீகம் என்பது எதற்காக பொருளாதார வாழ்க்கையின் மேன்மைக்காக பொருளாதார வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அப்படி வச்சிருக்காங்க பொருளியல் வாழ்க்கையெல்லாம் பைப்ராடக்ட் தானா வரும் நீங்க அகத்துல நிம்மதியா இருந்தீங்கன்னா புறத்துல வேண்டிய பொருள்கள் தாமே ஓடி வரும் நீங்க அகத்துல தூய்மையாகவும் நிம்மதியாகவும் இருந்தீர்களானால் உங்களால் உழைக்க முடியும் உழைச்சா செல்வம் கால தேடி ஓடி வரும் நாராயணனுக்கு பாத சேவை அல்லவோ லட்சுமி செய்கிறாள் ஆசையே இல்லாத நாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ லட்சுமி தேவி சமுத்திரத்திலிருந்து உற்பத்தி ஆன உடனே அவ சொன்ன அவரை எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க ஆசைப்பட்டு ஆனா லட்சுமி சொன்னா என்ன யார் விரும்பாதவனோ அவனுக்கு தான் மாலை போடுவேன் அப்ப உடனே என்னாச்சு சாதாரணமா இப்படி நினைக்க மாட்டாங்க யாரும் ஆனா அவன் சொல்றா என்ன யார் விரும்புறது இல்லையோ அவனுக்கு தான் நான் மாலை போடுவேன் இவர் ஒரே ஒரு ஆள் இவர் தான் பேசாம கடுத்துட்டு இருந்தார் மகாவிஷ்ணு நேரம் கழுத்துல மாலையை போட்டு காலை பிடிச்சுட்டு இருக்காங்க ஆசை இல்லாத இந்த நாராயணனு தான் லட்சுமி தேவி பாத சேவை பண்ற அப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதனுடைய பொருள் உண்மையிலே பார்த்தா மன நிம்மதிதான் உண்மையான முன்னேற்றம் ஏன்னா நீங்க வந்து நீங்க முன்னேற்றம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க முன்னேறணும்னு சொன்னா உனக்கு திருப்தி இருந்தா நீ முன்னேறதுக்கு விரும்ப மாட்டேன் அதனால நீ எப்பவுமே திருப்தி இல்லாம உன்ன வச்சுக்கணும் திருப்தி இல்லாம வச்சுக்கிட்டாதான் நீ வந்து முன்னேற முடியும் முன்னேறது எதுக்காக திருப்தி இல்லாம இருக்கிறதுக்காக இப்படியே போன வந்து இது தப்பான கணக்கு தானே நிம்மதியா இருக்கிறவன் உண்மையிலேயே முன்னேறினவன் அது மாத்திரமில்லை முன்னேறங்கிறது என்னைக்கு போய் முடியுது என்னைக்காவது ஒரு நாள் கேதார்நாத் போய் சேர்ந்துதானே ஆனும் கிளம்பினா எத்தனை நடந்தே போனா கூட ஒரு நாளைக்கு போய் தானே ஆனும் முடியுதுன்னு ஒரு நாளைக்கு முடிக்கணும் அதை வந்து முன்னேறினத நன்றாக நிறைவை விட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் பொருளியல் வாழ்க்கையெல்லாம் விளையாட்டாக செய்யலாம் லீலையாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதற்கு அதை நோக்கி நீங்க போனீங்கன்னா சரி உள்ளத்துல வந்து அகம் சரியாக இருந்தா தான் புறத்தில் இருக்கக்கூடியதை ரசிக்கவே முடியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லா வசதியும் அது மாதிரி வாழ்க்கையில பணமே வாழ்க்கை கிடையாது சம்பாதிங்க நல்லா நிறைய வசதியோட இருங்க சௌக்கியமா இருங்க யாரும் வேண்டாம் பொறாமையா என்ன ஒன்னும் கிடையாது என்னத்துக்கு ஜனங்கள் இப்படி பணம் பணம் அலைறாங்க பொறாம கிடையாது பெரியவங்க சொல்றாங்க பணமோ பதவியோ படிப்போ எல்லாம் வரும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் வந்து இந்த பிறவியில என்ன செய்யணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதுக்குத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அழகான விஷயம் சொல்றாங்க அதை நம்ம சிந்திக்கணும் இந்த விஷயத்த எல்லாம் சிந்திச்சாத்தான் பழையபடியும் சொன்ன கருத்துக்கு போக போறோம் குறைவிலா நிறைவுங்கிறது நம்முடைய லட்சியம் அதை பத்தி விசாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம அது நம்முடைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அறியாமையினாலதான் நம்ம இப்படி உழல்றோம் உண்மையிலேயே இன்பம் என்பது நம்மிடத்திலே இருக்கிறது தெரிஞ்சாச்சு சரி இதை எப்படி சுவாமி நல்லா புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டா நீங்க வந்து கேட்டிருக்கீங்களோ எந்த பீல்ட்லயும் சொல்றாங்க நீங்க வந்து நடுவுல தடுமாற ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ அது ஒரு வார்த்தை அப்படிங்கிறான் டெண்டுல்கர் வந்து சொல்லி ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் பகவான் வியாசரை பத்தி பேசுறோமோ இல்லையோ சங்கராச்சாரியார பத்தி பேசுறோமோ இல்லையோ டெண்டுல்கர் புராணம் சொல்லி ஆகணும் அதுல இந்த டெண்டுல்கர் இருக்காரு நடுவுல கொஞ்சம் தகராறு பண்ணார் தெரியும் எல்லாருக்கும் அப்ப டெண்டுல்கர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சா என்ன இப்படி நீங்க எல்லாம் இப்படி பண்ணி இப்படி பண்றீங்களேன்னு சொன்னோட போற மாதிரி நானும் என்ன சொல்றேன் நம்மளும் போகணும் என்னதுன்னா நமக்கு இப்ப என்ன விஷயம் இப்ப நம்ம நேர்த்தி இன்னைக்கும் நேர்த்திக்கு ஒன்றரை மணி நேரம் இப்ப ஒரு ஒரு மணி நேரம் பண்ணின விசாரத்துல நமக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருக்குன்னா குறைவிலா நிறைவு என்பது நமது உண்மை வடிவமே ஆதிசங்கரர் தன்னுடைய வேதாந்த விளக்க நூல்கள் எல்லாம் சொல்றார் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் மற்ற ஆச்சாரியர்களும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் அவர் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றார் முக்தி என்பது அடையப்படுவது அன்று நல்லா புரிஞ்சுக்கணும் முக்தி என்பது அடையப்படுவது அன்று முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது யாருமே சொல்லாத விஷயம் ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் ஒத்துக்காம இருக்கிறது முக்தி என்பது அடையப்படுவது அன்று ஏனென்றால் பந்தமே ஒரு கற்பனை பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லப்படுகிற முக்தியும் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது அடையப்படுமானால் அனித்தியமாகிவிடும் எனவே முக்தி என்பது நித்தியமானது அறிந்து கொள்ளப்படுவது இன்னும் நல்ல கோணங்கள் எல்லாம் சிந்திக்கலாம் இப்போ நாம விரும்புறது என்னது எப்போ இன்பமா இருக்கணும்னு விரும்புறோம் குறைவிழா நிறைவோடு விரும்புறோம் ஆனா அது வரணும்னு விரும்புறோம் நல்லா புரிஞ்சுங்க குறைவிழா நிறைவு என்பது வர வேண்டும் அதுக்கு இன்னொரு வார்த்தை தான் நான் முக்தின்னு சொல்றேன் ஆனந்தம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்ப சொல்றேன் ஆனந்தத்தையே வச்சு ஆனந்தம் என்பது அடையப்படுவது அன்று ம் என்ப அறிந்து கொள்ளப்படுவது அப்ப நாம விரும்புற ஆனந்தம் எப்படிப்பட்டது நிலையான இன்பம் துன்பம் இன்பம் அது வர வேண்டும் என்று சொல்றோம் அது வரணும்னு சொன்னாலே அது இல்லாஜிக் எப்படி இல்லாஜிக் கேளு எது வருமோ அது கண்டிப்பா போகும் அதுதான் நியத்தி இயற்கையினுடைய நியத்தி எது வருமோ அது போகும் எது எப்பவுமே இருக்குமோ அது ஒரு நாளும் வராது போகாது இந்த நியாயம் புரியுது உங்களுக்கு எது எப்பொழுதும் இருக்கிறதோ அது வருவதும் இல்லை போவதும் இல்லை எது வருகிறதோ அது கண்டிப்பாக போய்விடும் இதுக்கு உதாரணம் நெருப்பில் இருக்கும் சூடு தண்ணீர் இருக்கும் சூடு நெருப்புல வந்து தண்ணியை வைக்கணும் நெருப்பு மேல பாத்திரம் அடுப்பு மேல தண்ணீர் பாத்திரத்தை வைக்கணும் தண்ணீர் சுடுகிறது தண்ணீரில் இருக்கும் சுடும் தன்மை வந்தது தண்ணீரையும் நெருப்பையும் பிரிச்சு வச்சுட்டா தண்ணீர் வந்து பழைய படி குழுந்து போயிடும் சில பேருக்கு நாம பண்ற உபதேசம் வாங்குற போது எல்லாம் அந்த பக்கம் போன உடனே பழையபடியும் குழுந்து போயிடும் பழையபடியும் சூடு பண்ணணும் அப்ப இந்த சூடு இந்த ஜலம் இருக்க இந்த ஜலத்தோட சம்பந்தம் அக்னியோட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு சூடு இருக்கு அக்னிசத்வே உஷ்ணம் அக்னி அசத்வே உஷ்ண அசத்வம் அக்னி இருந்தா உஷ்ணம் இருக்கும் ஜலத்துல அக்னி இல்லைன்னா உஷ்ணம் இருக்காது அப்ப தண்ணீரனுடைய இயல்பு குளிர்ச்சி தண்ணீரில் இருக்கும் சுடுந்தன்மை தற்காலிகமானது தற்காலிகமானதுங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல ஆகந்துக்கம்னு பேர் தமிழ்லேயே சொல்லுவார்கள் வந்தேரின்பாங்க தூய தமிழ்ல அதுக்கு பேர் வந்தேரின்னு பேர் அப்புறம் நெருப்புல இருக்கிற சுடும் தன்மை இருக்கு பாருங்கள் அது வந்து அதனுடைய இயல்பு நெருப்பில் இருக்கும் சுடும் தன்மை ஒருபொழுதும் வந்ததும் அது போக போவதும் இல்லை நெருப்பு என்றாலே அது சுடும் தன்மை உடையது பிரகாசத்தன்மை அது மாதிரி இப்ப இதுல ஒரு நியாயம் தெரிஞ்சு போச்சு எது இயல்போ அது நித்தியம் எது இயல்பு இல்லையோ அது அனித்தியம் நாம் விரும்பும் இன்பம் எத்தகையது நித்தியானந்தம் நித்தியானந்தம் வருமானால் என்ன ஆகும் இப்ப இதுல இருந்து புரியறது நித்யானந்தம் நானாத்தான் இருக்க முடியும் அதனால நான் புரிஞ்சுக்கத்தான் திரும்ப இன்னொரு நியாயம் சொல்லிருக்கேன் ஆகையினால இந்த விஷயத்த சுவாமி இப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் ரொம்ப சோ லாஜிக்கல் சாஸ்திர சாஸ்திரத்தினுடைய அனுகிரகத்தோட இருக்கு யுக்தி பூர்வமா இருக்கு ஆனா இது எப்படி நல்லா புரிஞ்சுக்கிறது இன்னும் ஒன்னும் அனுபவிக்காமி அண்டர் நமக்கு பெரியவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா மனித பிறவி எதுக்காக கொடுத்திருக்கிறார் கடவுள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாக பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கல்லா மனிதராய் கணங்களாய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படி பாடியிருக்காங்க அது மாத்திரமல்ல பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே இப்படி ஒண்ணு பாடி வச்சிருக்கார் திருமூலர் நமக்கு நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதும் உண்டோ நேத்துக்கு தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி சொல்லி இருக்கேன் இப்ப பழையபடியும் இந்த பேசிக்க கொஞ்சம் நல்லாவே அனலைஸ் பண்றேன் ஏன்னு நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய உடம்பினுடைய பெருமை இதை புரிஞ்சுக்காம நீங்க என்னத்தை புரிஞ்சாலும் எல்லாம் ஜீரோ இதனுடைய புனிதம் என்ன இதனுடைய பெருமை என்ன இதனுடைய மதிப்பு என்ன நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு பணம் இருந்தா தான் மதிப்பு நமக்கு படிப்பு இருந்தா தான் மதிப்பு நமக்கு அது இருந்தா மதிப்பு அது மதிப்புக்கு மதிப்பு உண்மையான மதிப்பு உடம்பு உடம்பு தான் பெரிய விஷயம் இந்த உடம்பு கிடைக்குமா பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த உடம்பு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை நான் இதுலயே படிச்சே போ ஒருத்தர் பிறந்துட்டார் இறந்துட்டாருங்கிறத அவர் பிரசன்ட் பண்ணிருக்கிறார் ஏதோ பேப்பர்ல அன்னையின் மடியில் பிறந்தது அன்னையின் மடியில் போட்டு ஒரு தேதியை போட்டிருக்கார் அப்புறம் இறைவன் திருவடியில் செத்தார் பிறந்தார் செத்தார்னு போடுற சிம்பா இப்படி போடுறோம் அவர் பிரசன்டேஷன் அன்னையின் மடியில் இறைவன் திருவடியில் மலர்ந்தது உதிர்ந்தது இப்படி எல்லாம் சொல்றோம் இன்னும் இல்லாம வார்த்தையை சொல்றோம் அவதாரம் சமாதி பிறந்தார் போனார் எந்த பாஷையில போட்டாலும் சரி இது குறிப்பிட்ட காலம்தான் இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்பினுடைய புனிதம் எவ்வளவு சொல்லப்படுகிறது தெரியுமா நம்ம யாருக்கும் நம்ம உடம்பு பேர்ல மதிப்பே இல்லை சரியா முதல்ல அதை கத்துக்கணும் நாம் நம்ம ஒவ்வொருவரும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற மாபெரும் பொக்கிஷம் இந்த உடம்பு நீங்க அந்த மனநோயாளிகளை பாக்குற போது உங்களுக்கு தெரிய கடவுள் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நமக்கு பைத்தியம் இன்னும் பிடிக்கல நமக்கு வந்து அரிது அரிது மானிடராய்ப்பிரத்தல் அரிது அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கி பிரத்தல் அறிது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் இல்லாம நமக்கு ரொம்ப அழகான மனசை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே நிறைய பாடி வச்சிருக்காங்க கடவுள் வந்து கொடுத்திருக்காரு இதை வந்து நம்ம எவ்வளவு வீண் பண்றோம் தெரியுமா நிறைய பேர் பாருங்க அந்த சிகரெட்டை குடிக்கிறவங்க எல்லாம் மனிதப் மனித மதிப்பு தெரிஞ்சவங்களா கண்டதையெல்லாம் சாப்பிட்டு கடுத்துக்கணும் அதுவே தப்புத்தான் நம்ம வந்து உடம்ப உணவை கொடுத்து கெடுக்கிறோம் போதைப் பொருள்களை கொடுத்து இதை பாழ்படுத்துறோம் அப்புறம் நம்முடைய உடம்ப நாம மதிக்காம வாழும் இது முதல்ல இதை சொன்னேன் இல்லையா விஷயமே இது அடிப்படையே இதுதான் ஜென்மா வந்து இருக்கிற ஜென்மாவிலேயே தலை ஜென்மா என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் இப்பிறவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே நம்முடைய பெரியவர்கள் சொல்றாங்க இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நம்ம சரியா பயன்படுத்தலு வச்சுங்க திரும்பவும் நமக்கு மனித பிறவி கிடைக்கும் உறுதி கிடையாது திரும்ப எப்ப கிடைக்கும் சொல்ல முடியாது திரும்ப கிடைக்கலாம் அடுத்த பிறவி நிச்சயமா மனித பிறவிங்கிறது கேரண்டி கிடையாது இதுல வந்து மறுபிறவி கொள்கையை நம்புபவர்களுக்குத்தான் மனித பிறவியின் மேன்மையை புரிய வைக்க முடியும் மறுபிறவி கொள்கையில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மனித பிறவியினுடைய மேன்மையை உணர்த்துவது மிக கடினம் ஏன்னு கேட்டா இதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மனித பிறவி மறுபடியும் கிடைச்சிருக்கப்பா இந்த மிருகங்களுக்கு இருக்கிற பிறவியை நம்ம பிறவியை ஒப்பிட்டு பார்க்கலாம் மிருகங்கள்லாம் வந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதோடு சரி இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறதோடு சரி புதுசா புண்ணிய பாவம் செய்ய முடியாது மனிதன் தான் இன்ப துன்பத்தை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்ப துன்பத்துக்கு காரணமான புண்ணிய புண்ணிய பாவங்களை செய்கிறான் ஆகையினால என்ன ஆகுதுன்னா மனித பிறவியில்தான் நமக்கு வந்து பிறவியிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது மனித பிறவியினுடைய மேன்மையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே மனிதப் பிறவியில்தான் இருக்கிறது மற்ற பிறவியில் அதை பத்தி சிந்திக்க முடியாது ஆகையினால இந்த ஜென்மாவை ரொம்ப மதிக்கணும் இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு இந்த சரீரம் இருக்கிறதுக்குள்ள நல்லபடியா இந்த சரீரத்தை பயன்படுத்திக்கணும் நமக்கு வந்து கொடுத்திருக்கிற வாய்ப்பை நம்ம தவறா பயன்படுத்திக்க கூடாது என்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை நான் நல்ல முறையில பயன்படுத்தும் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப நான் வந்து ஒரு திட்ட ஒரு ரூபாய் கொடுக்குறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு கையில கொடுக்குறேன் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த உடனே அந்த பத்தாயிரம் ரூபாய் அவர் எப்படி பயன்படுத்துறாருங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாயை கொண்டு அவர் ஒரு கோயிலுக்கு கொடுக்கலாம் அல்லது ஒரு மருத்துவமனைக்கு கொடுக்கலாம் ஒரு ஏழை வீட்டில் கல்யாணம் நடக்கிறது கஷ்டப்படுற வீட்டில் ஏழை வீட்டில் கொடுக்கலாம் அவர் அதை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்புறம் கடைசியில் கொண்டு போய் சாராய கடைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு வேணால் கஷாபு கடைக்கும் கொண்டு போகலாம் எங்கே வேணாலும் லாட்ரி சீட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த மதிப்பு இருக்கு அதை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சரியா பயன்படுத்தலைன்னா அது அவருடைய பிரச்சனை அது மாதிரி பெரியவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த மனித பிறவியை முதல்ல மதிக்கணும் மதித்திடுமின் வாய்த்ததோர் நமக்கு இப்பிறவி மதித்திடுமின் நல்லதோர் வீணை இது அழகா மீட்டலாம் நமக்கு அறிவில்லாதனால இது என்ன சொல்றோம்னா என்னவோ தெரியல ஆனா ஒரு பாட்டு பழைய பாட்டு சினிமா பாட்டு பாருங்க ஆண்டவன் முகத்தை நான் பார்க்கணும் அவனிடம் நான் ஒன்னே ஒன்னு கேட்கணும் ஏண்டா சுவாமி என்னை படைத்த என்னை படைக்கல நீ என்ன நினைச்ச பெரிய முக்கியமான விஷயம் இது எவ்வளவு பெரிய ஒரு அதாவது அறியாமை தான் நல்லா கொடுத்த நம்ம வந்து தப்பா பயன்படுத்திவிட்டு சில சமயம் இப்படிதான் ஆகும் வீட்டுல வந்து பையனை வந்து அப்பா சொல்லுவார் ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணாதப்பா இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சும்மா இருக்கு நாளைக்கு அவன் கஷ்டப்படுற போது ஓன்னு அடுவான் நான் வந்து அன்னைக்கே அவங்ககிட்ட சொன்னேன்ல நீ அன்னைக்கு என்கிட்ட சரியா சொல்லலை சரியா சொல்லலை நீ சரியா சொல்லியிருந்தா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன் போனும் எனக்கு அப்படின்னு பரவ என்ன பண்ணுவான்னா குற்றத்தை அவர் பேர்ல தான் போடுவான் ஒரு வாழ்க்கைக்குரிய உடம்பு பெரியவங்க சொல்றாங்க எத்தனை அநேகதா அஹ் அநாதி அவித்யாவாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மகதி சம்சார சக்கரே விசித்ராபி கர்மகதிபி விசித்ராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனப்பு அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷ என்னமோ எங்கிருந்த ஒரு புண்ணியம் வந்து பிராக்டிஃபை ஆகி இதான மனுஷன்மிராப்தவதோ மம இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ ஜென்மத்தை அடைந்திருக்கிறேன் அதனால வந்து நீங்க ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுங்கோ மற்றவங்கலாம் என்ன மதிக்கிறதே இல்லை சுவாமி அப்படின்னு நீங்க வருத்தப்படாது கற்றுக் கடவுள்க்காக இன்னைக்கு ஒருத்தர் மதிப்பார் நாளைக்கு அவரே மதிப்பை நீக்குவார் இன்னைக்கு ஒருத்தர் புகழ்வார் நாளைக்கு மாறுவார் இதெல்லாம் நம்பியா நம்ம பிறந்திருக்கோம் நீங்க இதை வந்து இது முதல்ல இதுல இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும் நான் எதையும் வெளியில எதிர்பார்க்க கூடாது முதல்ல என்ன நான் சரி பண்றதுக்கு தான் இந்த உலகத்துல வந்திருக்கேன் என்னத்தான் நான் சரி பண்ணிக்க முடியும் என்ன சரி பண்ணிக்கிறதா என்னுடைய தலையாய கடமை அதை செய்தே தீருவேன் இறைவனுடைய அருளால் செய்வேன் கடவுளுடைய அருளால் செய்வேன் குருவினுடைய அருளால் செய்வேன் அப்படி ஒரு உறுதி வச்சுக்கணும் இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி தகராறு பண்றீங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்கறது ஒண்ணு இருக்கு சங்கீதம் பாடுறதுன்னு ஒன்று இருக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கணும்னா அவங்களுக்கு திறமை இருக்கணும் படிச்சிருக்கணும் குரு கிட்ட முறையா படிச்சிருந்தா படிச்சிருந்தாலே சொல்றது கஷ்டம் அதனால வந்து குருகிட்ட படிச்சிருந்து முறையா படிச்சிருந்தா தான் சரணி வரிசை ஜெண்ட வரிசை இதெல்லாம் முறையா படிச்சு எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இந்த கேபி சுந்தராம்பால் மாதிரி இருக்காங்க பாருங்க சில பேர்லாம் அவங்க எல்லாம் பாட தெரியும் சொல்லி கொடுக்க முடியாது சில பேர்லாம் இருக்காங்க நல்லா பாடுவாங்க ஆனா அவங்களுக்கு டீச் பண்ண முடியாது அது மாதிரி நான் எதுக்கு சொல்றேன் சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா கூட மனிதப்பிரவையை புரிஞ்சிக்காமல் வாழ்ந்தா கூட சில சமயம் சக்ஸஸ் ஆகலாம் மேபி ஆனால் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அடிப்படை புரிஞ்ச ஆகணும் ஏன்னா இங்கிருதான் ஆரம்பமே எல்லாமே எனக்குத்தான் பணம் இந்த உடம்புக்காகத்தான் வீடு இந்த உடம்புக்காகத்தான் ஃபர்னிச்சர் இந்த உடம்பு இந்த உடம்பு மனசோட கூடின இந்த உடம்புக்காகத்தான் மனைவி இந்த உடம்புக்காகத்தான் வீடு குழந்தைகள் ஜாதி சமூகம் நாடு மொழி இனம் கடவுள் எல்லாம் இந்த உடம்புக்கு தானே இத மறந்துட்டோமான மற்ற எதுவும் சரி வராது அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் கேட்கிறோம் சொல்லி இங்கிருந்தே ஆரம்பிக்கணும் முதல்ல மனிதப் பிறவிய புரிஞ்சுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப நேரம் சொல்ல விரும்பலை மனிதப் பிறவியினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கிறது முதல் அம்சம் இதை நீங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்க நிறைய பண்ணி ஆகணும் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து குறைவிழா நிறைவுல தான் எழுதி பார்க்கலாம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதை நீ வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்ற விஷயங்களை மறை நூல்களிலே வகுத்து தந்திருக்கிறார்கள் நமக்கு அறிவு இருக்கு அது ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நமக்கு அறிவு இருக்கு நம்முடைய அறிவை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு சாஸ்திரம் துணை புரியது முதல்ல பெரியவங்களுடைய வார்த்தையில பரிபூர்ணமா நம்பிக்கை வைக்கணும் அடுத்த கருத்து நான் சொல்ல விரும்புறது இதுக்கு பேரு ஸ்ரத்தான் பேர் ஸ்ரத்தான்னு சொன்ன நம்பிக்கை அர்த்தம் மனித பிறவியின் மாண்பை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் தன்னுடைய பிறவியின் மேன்மையை சிறப்பை கிடைத்திருக்கும் அரியதொரு வாய்ப்பை நன்கு உணரவே உணர்வது ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி அடிப்படி அடிப்படை இரண்டாவதாக அவன் கொள்ள வேண்டியது பெரியோர்களால் நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கிற திருக்குறள் பகவத்கீத்தை வேதங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற அறிவு நூல்கள் வாழ்க்கையை நன்கு போதிக்கக்கூடிய நல்ல நூல்களை நூல்களில் உள்ள கருத்துக்களில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்முடைய அறிவு சிற்றறிவு எல்லைக்குட்பட்டது குறைபாடுடையது சுயநலம் உடையது அது சுயநலம் அற்றது குறைபாடு இல்லாதது வாழ்க்கைக்கு நல்ல வழியை சொல்லி கொடுப்பது என்ற நம்பிக்கை அதுக்கு பேரு சத்திய புத்தின்னு பேர் இப்ப நான் வந்து பேசுறது சத்தியம்னு நினைச்சிதான் உட்காந்து கேட்டுருக்கீங்க நான் வந்து ஏதோ பொய்ய சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களால கேட்க முடியுமா என்னுடைய வார்த்தையில வந்து உங்களுக்கு முழுக்க புரியறதோ இல்லையோ சுவாமிகள் ஏதோ உண்மையைத்தான் சொல்றார் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய உண்மையைத்தான் சொல்லுகிறார் அப்படின்னு நம்பி உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு புரியறதுங்கிறது அப்புறம் தெரியும் நம்பிக்கை வராது லேஸ்ல நம்பணும்னு ஒரு வார்த்தையை சொல்ற போதே தெரியும் நம்ப முடியாது ஏன்னா நமக்கு வந்து இந்த விசித்திரமான ஒரு தோஷம் இருக்கிறதுனால இந்த அறியாமையினுடைய காரணத்தினால எதை நம்ப கூடாதோ அதை நம்பி நாம் அழிஞ்சு போகிறோம் எதை நம்பலாமோ எதை நம்பினா நமக்கு நல்ல பயன் கிடைக்குமோ அதை நாம் நம்புறதே கிடையாது இது ஒரு பெரிய சிக்கல் தான் என்ன பண்றது நிறைய பேருக்கு இந்த இது வந்து நிறைய பேருக்கு புத்தி வர்றதுக்கே நாப்பத்தஞ்சு வயசா ஆகிடுது அதுக்குள்ள வாழ்க்கை பா முக்கா பாதி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல நீங்கள் தெரியுமே நம்ம ஊர்ல தான் வழக்கமாக இருக்கேன் என்ன குறை விழா நிறைவே ஏன்பா இந்த வயசுலாம் அவருக்கும் பேசிட்டு இருக்காரு என்ன பிரயோஜனம் யூஸ்லெஸ் சுவாமி இந்தியாவை கெடுத்ததே இந்த சாமியாருக்குதான்ப்பா இந்தியாவை கெடுத்தது இந்த சாமியாருக்குதான் இந்த சாஸ்திரங்கள் அது இதுன்னு சொல்லி இவங்க எல்லாம் நாட்டே குட்டி சவரி ஆகிவிட்டாங்க இனிமோ இவங்க ரொம்ப செழிப்பா வச்சிருக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் சரித்திரம் ஏதோ படிச்சிருக்கிற மாதிரி அவங்களுக்கு எதா தெரியுமா என்ன இன்னைக்கு நே இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன அப்படி சொல்லுவாங்க அது மாத்திரம் இல்லை நம்ம நீங்கள் எதாவது தப்பித்தவரை பகவத்கீதை ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன பையனாக இருந்தால் சொல்லுவாங்க ஏப்பா எல்லாம் படிக்காது அதுக்கெல்லாம் வயசு இருக்கு என்ன இதெல்லாம் வேண்டாம் என்ன நான் நல்லது தான் சொல்றேன் என்ன நான் வந்து ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன் நீ எதெல்லாம் படிக்காது அப்படின்னா சரி இவங்க சொல்றது நல்லதான் போடறதுக்குன்னா அவங்க புதுசை மூடி விட்டுட்டான் வச்சு பூஜைகளை பூஜை ரொம்ப எங்கோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு போனா போகுதுன்னு அது இருக்கு அது பெரிய விஷயம் அதனால வச்சு சரி வயசாயிடுச்சு குழந்தைகள்லாம் பிறந்து அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாரும் போயாச்சு அமெரிக்கா போயிட்டாங்க எல்லாரும் இங்கே நிர்கதியா நம்ம இருக்கும் அதனால அமெரிக்கா போனதுனால நம்ம கொஞ்சம் அப்படி நிர்கதியா நம்ம இப்படி ரெண்டு கேட்டால்தான் மாட்டின்ட்டோம் சரி பகவத்கீதை படிக்கலாம் சுவாமியோட சொற்பொழிவுக்கு போகலான்னு நீரா பகவத்கீதை இனிமே படிச்சவங்க என்ன ஆக போகிறது இனிமேர் பகவத்கீதை படிச்சு ஒண்ணு வாழவே கூட நமக்கு அதையும் ரகசியமா படிச்சோம் முடிஞ்சு போச்சு கதையை எப்பமே படிக்க கூடாதுங்கிறதமே திட்டமே இதெல்லாம் சில பேர் கஷ்டப்படுறான்னா சந்தோஷமா இருக்கு வேணும் வேணும் அப்படிங்கிற இப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம பெரியவங்க இப்படி எல்லாம் வாழல நம்ம மகான்கள் பெரியவங்கெல்லாம் இப்படி வாழல மனித பிறவியினுடைய மேன்மையை உணர்ந்து அப்புறம் நம்முடைய பெரியவங்க சொன்ன வார்த்தையில ஆழ்ந்த நம்பிக்கை நாங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் தினம் கடவுளே வேதத்தில் சொல்லப்பட்டபடி நூறு ஆயுச கொடு ஆயுசு எதுக்காகனா எஞ்சா டிவி பார்க்கறதுக்காக இல்லை சாப்பிட்றதுக்காக இல்லை ஆயுஷ கொடு அப்புறம் நல்ல வாயுசு மாத்திரம் இருந்தால் போருமா உடம்பு நல்ல வஜ்ர சரீரமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு அனுகிரகம் பண்ணு அதுவும் எதுக்குன்னா அதுவும் என்னதுக்கு அரோக திருடாத்திர வஜ்ர சரீரம் ஆலசரகித தந்திரித பரிபூர்ண உற்சாகம் அந்த சோம்பேறித்தனம் களைப்பில்லாத உற்சாகம் எங்களுக்கு வேண்டும் இறைவா கடவுளை எங்களுக்கு கொடு வாழ்க்கைக்கு தேவையான பொருளா பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய் பெரியோர்களுடைய வார்த்தையிலும் சாஸ்திரத்திலும் பரிபூர்ணமான நம்பிக்கையை எங்களுக்கு இருக்கும்படி செய் உன்னிடத்திலே பேரன்பு உருவாக்கு எப்படி தர்மத்தை கடைப்பிடிப்பதிலே நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதற்கு அருள் புரிவாயாக நல்ல குணங்களை நாள்தோறும் வளர்த்தி கொள்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக தத்துவங்களை நாங்கள் நன்கு சிந்தித்து கேட்டு தெளிவு பெற்று நாங்களும் பிறருக்கு தெளிவை உணர்த்தி யாரெல்லாம் இதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் சொல்லி வாழ்க்கையின் உண்மையான பயனை நாங்கள் பெறுவோமாக நீங்க சாப்பல்யம் அந்த அர்த்தத்துலயம் சாப்பல்யம் சொன்னா பயனோடு கூடியது தமிழ்தான் சொல்றோம் இந்த பிறவி பயனுடையதாக இருக்க வேண்டும் நாள்தோறும் பயனுடையதாக இருக்க வேண்டும் இந்த பிறவியை நான் நன்றாக பயன்படுத்தினேன் நமக்கு இன்னைக்கு காலம்பறை எழுந்திரிக்கிற போது கடவுள்கிட்ட பிரார்த்தனை கடவுளே இந்த பிறவியை நான் நல்லபடியாக பயன்படுத்தணும் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்புறம் ஒழுங்காக பயன்படுத்தணும் ராத்திரி படுக்கிற போது இறைவா இந்த உடம்பை நன்கு பயன்படுத்தி பயன்படுத்துவதற்கு அருள் புரிந்ததற்கு நன்றி நான் நன்றாக பயன்படுத்தினேனா ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் கூட பண்ணலாம் அகத்தாயி கூட செய்யலாம் நம்பறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு ஒரு லட்சணமே சொல்றாங்க குரு வாக்கிய சத்திய புத்தியாவதாரணா சாஸ்ரத்தா கச்சிதா வருகிறது அருமறை நேற்றுக்கு இது சொன்னேன்னு தெரியல நான் நிறைய இடத்துல பேசுறதுனால எங்க இதை சொல்றேன் மறந்து போயிடுறது அருமறை சோறும் அறிவு இலான் என்னுடைய பொருள் அரிதாகிய மறைகள் நம்முடைய சாஸ்திரங்களை சார்ந்திருக்கூடிய அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் தனக்குத்தானே பெரும் தீங்கை விளைவித்துக் கொள்கிறான் புல்லறிவாண்மை அதிகாரம் உரையை தான் உங்களுக்கு வேற ஏதாவது அதனால அருமறை சோறும் அறிவு இலான் அது மரபு சிந்தனை சீரிய சிந்தனை நெறியான சிந்தனை முரண்படாத சிந்தனை முரண்படுறது கான்ட்ரடிக்ஷனே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஊற்று அவர் சொல்றார் அருமறை சோரும் அறிவு இலான் அருமறைனா வேதங்கள் அருமறை சிரத்தின் மேலான்னு சொல்லுவார் சேக்கிழர் உபனிஷத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது அப்ப அருமறை சோறும் சோரும்னா சார்ந்திருக்கக்கூடிய அறிவு இல்லான் அறிவு இல்லாதவன் செய்யும் பெருமிறை தாமே தமக்கு தனக்கு தானே பெரும் துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தமிழர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் தெளிவா இருக்குது மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை யாருடைய சுய அறிவானது நூல்களோடு சேர்ந்து இருக்கிறதோ நூல்னாலே வாழ்க்கையை கோர்வையா கொண்டு போறதுன்னு அர்த்தம் நூல கோர்க்கிற மாதிரி இருக்கணும் வாழ்க்கை அதுக்கெல்லாம் நிறைய பொருள் சொல்லுவார்கள் எல்லாம் கருத்துக்களை கோர்த்து சொல்லுவதால் அது நூல் நூல் என்று சொல்லப்படுகிறது நூல்னா ஏதாவது மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை இது அமைச்சனுக்கு சொன்ன இலக்கணம் அரசியல்ல அந்த காலத்து அமைச்சனுக்கு சொன்ன இலக்கணம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவிழா முன்னிற்பவை அவங்களுக்கு வாழ்க்கையில நுண்ணியது என்று அப்டிராக்ட் ஒண்ணும் கிடையாதுங்கிற அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை நுண்ணியது என்று ஒரு பொருளும் இல்லை ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எப்பவுமே அதை சார்ந்து இருக்கணும் அதை சார்ந்திருந்து வாழணும் தேவாரம் திருவாச்சகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல கோயில்கள் எல்லாம் பாடுவாங்க இந்த தேவாரம் பாடுற போது முதல்ல பாடுறது நான் பெரும்பாலும் கேட்க இந்த கணபதிச்சரம் செங்காட்டங்குடி கணபதிச்சரம் அந்த கோயிலை பத்தி பாடுற போது இப்படித்தான் பாடுவாங்க அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபறவர் அப்படிதான் ஓதுவார் ஆரம்பிப்பார் அங்கமும் வேதமும் ஓதுனாவது அந்த வந்து அங்கமும் வேதமும் ஓது நாவ நாளும் அடிபறவர் அப்படி நிறைய நால் ஆரங்கம் ஆனாய் போற்றி வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இப்படி வேத கருத்துக்களை அறிவு நூல் அடியில அந்த அறிவு நூலை சார்ந்த எப்படி கண்ணும் கருத்துமா வளர்க்கிறாளோ அப்படி இந்த வேத தாய்கிடத்துல நம்மளை ஒப்படைத்து விட்டாள் நம்மளை அவ நம்மை அவள் கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறாள் நம்மளை ஒரு நல்ல பெரிய ஆளாக்கி ஈன்ற பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற மாதிரி வேத மாதா சந்தோஷப்படுகிறாள் அந்த வேதத்தின்படி வாழ்ந்த ஒருவன் அதனால அவன் கடைசியில் அது சந்தோஷப்படுறான் அப்ப இந்த அதை சார்ந்த அத நம்பிக்கைன்னு ஒண்ணு சொல்றேன் இது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இதுல பிடிபடும் சில பிடிபடாது ஆனாலும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் வந்து பின்பற்றினால் எனக்கு இந்த உண்மை விளங்கும் சும்மா மேல மேல இப்போ நம்பிக்கை அறிவுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறேன் இப்ப புரியறதுக்காக சொல்றேன் மனித பிரிவியனுடைய மேன்மையை உணரணுங்கிறது முதல் கருத்து ரெண்டாவது கருத்து நம்முடைய பெரியவங்க சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிற நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும் அவர்கள் சொல்றது பொய் இல்லைங்கிறதுக்கு பேர் நம்பிக்கை சாஸ்திரசிய குரு வாக்கியசிய புத்தி அவதாரணா அவர்கள் சொல்றதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பேர் நம்பிக்கை சரி நம்பிக்கை என்ன ஆகும்னா நம்பிக்கை நம்பிக்கை வைத்து நாம் அதில் சொல்லப்பட்டவைகளை கடைபிடித்தால் நமக்கு அறிவு கிடைக்கும் இப்ப சாஸ்திரம் சொல்லுகிறது கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறது சரி கடவுள் இருக்கிறார் என்பதுல சொல்லப்பட்டிருக்கு நான் சாஸ்திரத்தை பொயின்னு நினைக்கல நம்புறேன் ஒத்துகிறேன் அப்புறம் நம்புறேங்கிறன தவிர எனக்கு வந்து கடவுளை அறிஞ்சிட்டேனா அறியல அப்ப நம்பிக்கையே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது நம்பிக்கை அறிவாக மாறி ஆக வேண்டும் ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானங்கிறார் கிருஷ்ணர் நம்பிக்கையுடையவன் அறிவை பெறுகிறான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஊரை சொல்லி ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு ஊரை பத்தி சொல்றேன் வசிஷ்ட குஹாவுக்கு மேல ரிஷிகேசத்துக்கு மேல இமயமலையில பத்ரிநாத் போற வழியில வசிஷ்ட குஹா தாண்டி ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அங்க ஒரு பிரம்மானந்த ஜி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு அங்க இருக்கிற சுவாமி வெறும் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு தியானம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன் உங்கள்ட்ட அப்படி சொன்ன உடனே நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தையில பொய்யா இருக்கும்னு தோன்றதோ இல்லை ஏன்னா என்ன ரொம்ப நம்புறீங்க நான் உங்கள நான் ஏமாற்ற போறது இல்லை நீங்க என்னுடைய வார்த்தையை நம்புறீங்க ஆனா அது உங்களுக்கு அறிவு கிடையாது அது எனக்கு அறிவு எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் பார்த்துருக்கிறேன் அது எனக்கு அறிவு ஆனா உங்களுக்கு அது நம்பிக்கை நீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை அறிவாக வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும் இங்கிருந்து நீங்க வந்து டெல்லிக்கு போய் ரிஷிகேசத்துக்கு போய் வசிஷ்ட குஹா அந்த பக்கம் போய் அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த சாமியாரை பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை தான் பார்த்த பிறகு உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அறிவா மாறிடு அப்போ நம்பிக்கை அறிவாக மாற வேண்டும் என்றால் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் சும்மா கடவுளை கண்ணால காட்டுங்க பாக்கலாம் எங்கிட்ட வந்து கேட்டா நான் சும்மா நேர்ல உடனேவா பாத்துட்டேன் கடவுளை எத்தனை வருஷம் நான் பட்டிருப்பேன் நீ பட வேண்டாம் அந்த அவசியும் அதோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க அதை உடனே அதை காட்ட முடியுமான் உடனே இப்படிப்பா காட்ட முடியும் நீ அந்த சாஸ்திரத்துல கடவுள் இருக்கிறார் சொல்லி இருக்கு அத தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை பின்பற்று தினந்தோறும் ஒழுங்காக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் நீராடுவதிலிருந்து பேசுவதிலிருந்துப்படுத்து நிச்சயம் வேலை பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அதுக்கு அது சும்மா வந்து நீங்க நீங்க அதை காமிச்சாதான் நான் நம்புவேன் அப்போ நீ நம்ப முடியாது அறிவைத்தான் போற நம்பிக்கை வேறு அறிவு வேறு நம்பிக்கை வந்து நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க நான் சொன்ன இடத்துக்கு போற போது அப்படி ஒரு ஆசிரமமா யார் சொன்னா உங்களுக்கு அப்படி ஒன்னும் கிடையவே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை போயிட போறது நம்பிக்கை உங்களுக்கு ஒன்று அறிவாக மாற போகிறது இல்லாவிட்டால் நம்பிக்கை போக போகிறது அதே மாதிரி நீங்க நம்பிக்கை வச்சு ஆன்மீக நூல்களில் திருக்குறள் கருத்துக்களில் பெரியோர்கள் சொன்ன நெறிகளிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அதற்குரிய நெறிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் பலன் என்பதில் சந்தேகமே இல்லை தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய் அப்புறம் நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நான் சொல்லல பாரதியார் சொல்லியிருக்கார் ஆனா வந்து இதெல்லாம் பாரதியார் பொய் சொல்லல பாரதியார் பொய் சொல்லியிருப்பார் என்ன நினைக்கிறீங்க கவிஞன் பொய் சொல்லுவான்னு சொல்லுவாங்க ஆனா கவிஞன் பொய் சொல்றது சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய பொய்யத்தான் சொல்லுவான் ஆனா இது பொய் கிடையாது இது உண்மை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெரியோர்களும் இந்த நாட்டில் தோன்றிய எண்ணற்ற ரிஷிகளும் மகான்களும் சொன்னது உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் கடவு ஒருத்தர் உலகத்துல இருக்கிறார்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிற பொருளை இல்லைன்னு சொன்ன அவனை பேய்க்கு சமானமா நினைன்னு சொல்றார் வள்ளுவர் நான் சொல்லல வள்ளுவர் உலகத்தார் உலகத்தார் பெரியோர்கள் உண்டு என்பது இருக்கிறது என்று சொல்லுவதை இல்லை என்று சொல்பவன் வையத்து அதே உலகத்தில் உலகத்தார் வையத்து நல்லா கவனிக்கணும் வையத்துன்னு சொன்ன அறிஞர் கூட அழகையா வைக்கப்பட வேண்டு வைக்கப்படும் சொன்னா உலகத்தார் அறிஞர்கள் பெரியோர்கள் உலகம் என்பது உயர்ந்த மாட்டு ஆகையனால வந்து அறிஞர்கள் பெரியோர்கள் எந்த ஒரு பொருளை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை இல்லை என்று சொல்லுகின்ற ஜனங்களை அந்த உலகத்தாரை போன்று அறிவு படைக்காதவர்களாக இருந்தாலும் அறிவு படைத்தவர்களாக இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்கள் அதை அவர்களை கண்டால் பேய்க்கு சமானமாக பயப்பட வேண்டும் அழகையா வைக்கப்படும் அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம பே இருக்கோம் நேற்றை குறைவிழா நிறைவே ஆரம்பிச்சோம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லட்சியத்தை சொல்லிட்டேன் அது நல்லா புரிஞ்சுங்க குறிக்கோள் உங்களுக்கு இப்ப தெளிவு அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதனால உங்களுக்கு லட்சியம் என்னத்தையும் சொல்லிட்டு என்னதான் சொல்ல வேண்டியது புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா இல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல நீங்க புரிஞ்சுகிட்டாலும் கூட இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் சொன்னார் நான் உங்ககிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் படிச்ச எல்லாம் படிச்சாச்சு நீ இன்னும் தெளிவா படிக்கிறது என்கிட்ட வா அப்படின்னா ஒருத்தர் தெளிவா படிக்கணும் நீ படிச்சிருக்கேங்கிறது வாஸ்தவம் தெளிவா படிக்கணும் அது மாதிரி தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்ப முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால மனிதப் பிறவியினுடைய மேன்மையை பற்றி நன்கு சிந்தியுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு கருத்தை பற்றி சிந்தியுங்கள் இதற்கு பேர் நம்முடைய சாஸ்திரத்துல ஸ்ரத்தான்னு பேரு ஸ்ரத்தையை ஒரு ஒரு வந்து வாழ்க்கை காலத்துல ஸ்ரத்தா தேவியை குறிச்சு தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஸ்ரத்தா சூக்தம்னே ஒண்ணு நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் வேத கருத்து வேதத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கு நம்பிக்கை நாம் விரும்பும் தாய் வேத வாக்கியம் அனைத்தையும் நல்கும் தாய் காமஸ்ய மாதரம் ஆகையினால இந்த நம்பிக்கையை பற்றி நீங்கள் நன்கு சிந்தியுங்கள் நாளை தொடர்ந்து இந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு இறைவன் திருவுருளை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இந்தளவிலே இன்று நிறைவு செய்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேக்சிணா மூர்த்தஜே நம ஓம் சாந்தி ஹரிஹி ஓம்